என அஸ்லம் கூட்டத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் கூறினார் நீ இன்னாரிடம் செல் அவர் போருக்கு ஆயத்தமாகிவிட்டார் ஆனால் அவர் நோயாளி ஆகிவிட்டார் என்று கூறினார்கள் அவரிடம் வாலிபர் வந்தார் நபி சொல்லு அலி வசல்லார்கள் என்று கூறிவிட்டு நீங்கள் தயார் செய்திருந்தார் அவர் தன் மனைவியை அழைத்து இந்நாளே நான் தயார் செய்து வைத்திருந்தவற்றை இவரிடம் வழங்குவீராக அதில் எதையும் நீ இங்கு வைத்து விடாதே மீது சத்தியமாக அதில் எதையும் நீ தடுத்துக் கொண்டு இதில் உனக்கு அல்லாஹுவினால் பறக்கத் செய்யப்படும் என்று கூறினார் ஒன்று எட்டு ஒன்பது நான்கு